அண்ணாமலை அணிமலையை ஆறான்பின் அடியவர்தம் கண்ணாரபுதை விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணான உண்டானை கும்பிட்டு உருகும் உடன் பன்னார் பதிக தமிழ் மாலை தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தாரு பல பாடல்கள் அங்கே நம்முடைய பல பதியுங்கள் பாடியிருக்காரு ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைவாதான் திருவண்ணாமலைக்கு நாவக்கரசு பதியும் கிடைத்திருக்கிறது பணி ஆர்வியணிச்சி பெருமான் பாதம் போற்றி பணி மணி ஆர் கண்டத்தியம்பெருமான் மண் மேல் வகிடும் இடமெங்கும் தனியார் காதலுடன் சென்று வணங்கி தக்க பணி செய்வார் அணியார் தொண்டை திருநாட்டில் அருளால் அணிவார் அப்படியே நம்முடைய திருவண்ணாமலையில் இருந்து யாத்திரை இன்னும் கொஞ்சம் உள்ள உள்ளடங்கி போடலாம் போனால் உள்ளடங்கி போகின்ற பொழுதுதான் திருவோத்தூரில் சென்றடைந்தார் ஓ திருவோத்தூர் சரிங்களா அது ரொம்ப அருமை வேதங்கள் எல்லாம் வழிபட்ட இடம் செக்கர்ச்சடையார் திருத்தூர் தேவர் பிரானார்த்தம் கோயில் புக்கு வலங்கொண்டு எதிரி போட்டி கண்கள் புனர்புடிய முக்கட்பிரானை விரும்பும் மொழி தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து ஒழுகுவார் திருவோத்தூர் சென்றார் அங்க பெருமானை வணங்கினார் பல வேறு பாடினார் என்றார் அங்க பாடி அங்கிருந்து பல சென்று பல வணங்கி தையல் தழுவ குறைந்தவிரான் தங்கும் தெய்வப்பதி என்று வையம் முழுதும் தொழிலேத்தும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணிந்தார் காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்து திருவத்தூர்லிருந்து நடந்து வந்திருக்கிறார் இப்படி வந்து ஞானம் திருவதிகை நம்பர் தம்பேர் அருளினால் சூளை மறுத்து முன்னாண்ட தொண்டர் வரப்பெற்றோம் என்று காலை மலரும் கமலம் போல் காஞ்சி வானர் முகமெல்லாம் சாலமலர்ந்து களி சிறப்ப தழைத்த மனங்கள் தாங்குவார் இப்படித்தான் பல இடங்கள் சில இடங்கள்லதான் வரவேற்ற அந்த அமைப்பு இருக்குது வரவேற்ற காஞ்சிபுரம் நீங்கி உழவார திருப்பினி எல்லாம் செய்தே நாவுக்கரசர் ஆமாப்பா அவர் நம்ம ஊருக்கு வருகிறார் அப்படியா என்று சொல்லி அங்கிருந்து அடிமையான தோழனம் என்ன பந்தல் மற்ற புறநகும்பங்கள் என்ன மரியாதை வச்சாங்களாம் அப்ப இவ்வளவு ஊர்களிலே இடையிடையே எது வைத்திருக்கிறாங்க இந்த மரியாதை செய்த இடங்கள் வரவேற்ற இடங்கள் மிகச்சில இடம் தான் கூட பதியா துவக்கணும் அந்த எந்தெந்த பதிகள் நம்முடைய பெருமக்களை வரவேற்ற பதிகள் வரவேற்ற பதிகள் நம்ம எண்ணி பார்க்கணும் பாருங்க இவ்வளவு பதிகள்ல காஞ்சி மாநகர் வருகிறார் சொன்ன போதுதான் அங்க இருக்கிற பெருமக்கள் வரவேற்றுக்கிறாங்க அப்போ அருமை தெரிவார் சிலர் தான் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செப்பி தலைப்படுவார் அன்புங்கிறது தனி அதை வந்து சிலர் தான் செய்ய முடியும் அதனால் காஞ்சி மாநகர் பெருமக்கள் அவருடைய பெருமை அறிந்ததுனால வந்து வரவேற்றார் எது போலாரு காலை மலரும் கமலம் போல் அப்படின்னாரு கதிரவனை கண்டு சூரியன் அப்படி காலையெல்லாம் அப்படி சூரியன் வந்த உடனே எப்படி தாமரை எல்லாம் மலரும் அது போல இங்க கதிரவன் போன்றிருக்கிற நாவுக்கரசர் வர காஞ்சி மாநகரில் இருக்கிற அந்த அன்பர்கள் ஆகிய மூங்கல் ஆகிய தாமரை அப்படி மலர்ந்தோம் இல்லை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் அப்படின்னு இந்த வரவேற்றார்கள் சொல்கின்ற பொழுது எப்படி வரவேற்கணுங்கிறதுக்கு ஒரு பனி பணி இருக்கு திருக்குறளில் தான் இருக்குது திருக்குறளில் தான் இருக்குது இந்த பனிமையில தான் வேற ஒரு வயலான நுழையவும் இல்லை அதுவெல்லாம் விருந்து எப்படி இருக்கணும்னார் விருந்து அவ கூப்பிட்ட தொலைவில் ஒரு ஒரு அரபர்லாம் கந்தண்டை வரும்போது அவரும் இங்கே நம்ம இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் நாம் அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னே என்ன பண்ணமுன்னா அது சத்தம் போடக்கூடாது அநாகரியமா ஐயோ ஐயோ வணக்கம் சத்த கூடாது அது முரட்டுத்தனம் அல்லவா முகம் பட்டு இனிமையா பார்க்கணுமா எப்படி ஒரு ஆரஃபர்லாங்க முன்ன கண்டா இவர் அவரை பார்க்கும் போது அவர் இவரே பார்க்கும் போது இனிய முகம் தான் காட்டணுமா இனிய முகம் சரி இன்முகம் கண்டு இன்னும் வந்துக்கிட்டே இருக்கார் பக்கத்தில் வந்த இனிமையா பேசணும் இப்படி பண்ணணும் இப்ப தொலைவில் கண்டா என்ன பண்ணணும் இனிய முகம் காட்டணும் பக்கத்துல வந்துட்டா இனிமையா பேசணும் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அருமையா உணவு செய்யணும் இப்படி விருந்தோம் யார் வரிமையண் கண்டுடி ஆமா தமிழ் உள்ளது தொலைவில் பார்க்கும் போது சொல்ல மாட்டார் சேமிக்கண் கண்டுடி இன்முகமும் அது பற்றி நன்னிய வழி அங்க ஒரு விருந்தினருக்கு ஒரு ஒரு பெரிய இது இந்த மாதிரி இனிமையா பார்த்தா தான் அவரும் வரணும் இனிமையா பார்க்கல கடுப்பிடிச்ச வச்சுக்க அப்படியே அது பற்றி நன்னிய வழி இன் சொல்லும் பக்கத்துல வந்து இனிமையா சொல்லணும் அது பற்றி உடன்பட்ட வழி என்ன உடன்பட்ட வழி நம்ம எப்படியாவது ரெண்டு நாளாவது தங்கணும் அவசியம் நீங்க அப்படின்னு சொல்லும் போது உடன்பட்டுட்டான் இல்லைன்னு மன்னிக்கணும் இன்னைக்கு அவசரம் போறோம் நல்ல விட உங்களை பார்க்கணும் நல்ல இங்கே தெருவெளியே பார்த்துட்டேன் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் அடுத்த கண்டிப்பா வரேன்னு சொன்னா சரி நிமிட்டுமே தவிர புடிச்சு பையன் முடியாது அது பற்றி உடன்பட்ட என விருந்தோம்புவார்க்கு இன்றிமையாத மூன்று எங்களுனா விருந்தோம்புங்கிற அதிகா குரல்லை மோப்பொழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து உலகத்திலேயே மென்மையான மலர் என்னது அணிச்சமலர் அது பறிச்சு மூக்களை கொண்டு போன தான் பாடம் ஆனா விருந்தினர் முகந்திரிந்து நோக்கவே அது இதெல்லாம் என்ன பண்றது எழுதுகளை பார்ப்போம் எந்த பயல கண்டுடி ஒரு ஒரு இருபதடி முப்பதடி தான் பார்க்கும் போதே இன்முகமும் அது பற்றி நன்னிய வழி அது பற்றி உடன்பட்ட வழி நன்றாற்றலும் என விருந்தோம்புவார்க்கு இன்றிமையாத மூன்று இதில் இந்த செய்கண் கண்டுடி இன்முகம் காட்டாவிட்டாலே என்ன வரணும் அவங்க வர்ற வணக்கம்னு போடுவாங்களா அதனாலதான் மோப்ப கொடையும் அனிச்சம் விருந்து என்றார் திருக்குறள் மட்டும் தலையில் கூட்டும் அப்படியாக நம்முடைய காஞ்சிமாநகர் வாசிகள் என்ன செய்தாரலாம் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமானி தடைத்தமனங்கள் தாங்குவார் மாட வீதி மருங்கள் எல்லாம் மணிவாயில்கள் தோரணங்கள் அவரவர்கள் வீட்டிலையும் தோரணம் கட்டாங்களாம் நீடு கதலியுடன் வாழை மரம் கமுகு பாக்குமரம் இவை எல்லாம் வைத்து நிறை ஒரு குடம் அது நிறைகுடம் அந்த நிறைகுடம் எல்லாம் வைக்கிறது அந்த வருகின்றவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் அது மங்களமான பொருள் நிறைகுடம் வைப்பதெல்லாம் மங்களமான பொருள் சொல்லுவா நிறைகுடம் தீபம் விளக்கு தோடு குளவு மலர் மாலை சூழ்ந்த வாசப்பந்தர்கள் தான் வீட்டில் அவர் நிற்கும் போது வரவேற்கும் போது வெயிலில் நிக்க முடியாது அல்லது மழை பெஞ்ச மழைக்கு கூடாது முன்னால பந்தலும் போடணும் போட்டா அருமையா அது என்ன மாலைகள் மலர் மாலைகள் இல்ல இப்படி வரவேற்புன்னா எப்படி பண்ணணுங்கிறதையும் போன போகுல சொல்லுங்க எப்படி பண்ணணும் வரவேற்புன்னா இப்படி எல்லாம் செய்து நிறைந்த தோடு குளவு மலர் மாலை சூழ்ந்த வாசப்பந்தர்களும் ஆடு கொடியுமுடன் எடுத்து கொடி வேற அந்த கொடி இருக்கணும் இவை எல்லாம் வைத்து அணி நீள் காஞ்சி அலங்கரித்தார் காஞ்சி மாநகரம் பொழுது இப்படி எல்லாம் அலங்காரம் செய்தாரலாம் தொண்டர் இன்றி எதிர்கொள்ள எடுத்து சொல்லு கருசல்பால் கொண்ட வேட பொலிவினுடன் குளவும் வீதி பணி செய்யும் அண்டர் அரிதற்கரிய அழகு முதலாம் அவை ஏந்தி இன்னை புனிந்த சரைமுடியார்க்க அன்பர் தம்மை எதிர்கொண்டார் அப்புறம் அதுல என்னன்னா இவர் கையில என்ன இருக்கு தின்னாவுக்கு கையில உழவாரம் இருக்குது எங்கெல்லாம் கொஞ்சம் கல்லு மண்ணோ அல்லது ஒரு முள்ளான செடி இருக்கோ உடனே அது எந்த இடத்துல அது திருப்பணி செஞ்சுப்பேன் சரிங்களா அதனால கையில உழவாரப்படி இருக்கு அதனால் இவருக்கு அப்படி கையில் இருப்பதுனால வருகிற அன்பர்களு கூட கையில வர வரணும் ஏன்னா இவர் ஒரு சரி இங்க உழவாரம் செய்வோன்னு சொல்லும் அவர் செய்ய நாமெல்லாம் சும்மா இருக்கலாமா அதனால தங்கையிலையும் உழவாரம் கொண்டு வந்தாருலாம் இல்லை கொண்டு வந்து அவரோட இணைந்தாடலாம் எதிர்கொண்டின் சீரடியார்தம்மை இறைஞ்சி எழுந்தருடைய மதில் கொண்டணிந்த காஞ்சிநகரம் அருகு போந்து வானநிதி புதி கொண்டிந்த சடைக்கம்பர் செம்பர் கோயில் குறுகினார் அதிர் கொண்ட அலைதேர் மணிமடைத்தார் ஆண்ட திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் இப்படி இதோ கோவிலுக்கு உள்ளே சொல்ல போயிடலாம் திருவாயிலை சூழ்ந்து வருவார் செம்பன் மலைவல்லி தழுவ குழைந்த மணிமேனி பெருவாழ்வினை முன் கண்டு இறைஞ்சி பேராண்பு பெருக்கினார் சிவலிங்க திருமணி என்றே இந்த திருமேனிதான் அம்மையார் தழுவ உழைந்து காட்டிய திருமேனியா என்று கருதி அந்த திருமேனியை மிகுந்த அன்போடு வணங்கினாராம் நாவக்கருத பெருமா அப்படி வணங்கி வார்ந்து சொரியும் கண்ணறிவி மயிர்க்கால் தோறும் விரும்புலகம் உடம்பெல்லாம் கண்ணில தண்ணீர் வருதான் ஆர்ந்த மேனி புறம்பளைப்ப அன்பு கரிந்து என்பு உள்ளழைப்ப சேர்ந்தனயன பயன்பெற்று தெளிப்ப திரு ஏகம்பிரதமை நேர்ந்த மனத்தின் உறவைத்து நீடும் பதியம் பாடுவார் உடனே அந்த திருமணில் இருந்து ஒரு பதியம் பாடறாம் அந்த பதியம் கரவாடும் மன்னஞ்சற்கு அரியாணை என்று பாரு கரவாடும் மன்னெஞ்சற்கு அரியாணை விரவாடும் பெருமானை வெளியேறும் வித்தகனை அறவாழ தடைதாழ அங்கையினர் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தையே வைத்தேன் அடிமையான பண்ண இந்த கூட திருப்பதிகள் கூட இன்னைக்கு நம்ம இந்த விவரம் பாலங்கரோனியம்னு இருக்கியவர் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை எடுத்து வைத்து அது அப்படியே உரையாடல் மாதிரி சரி இப்ப நம்ம எங்க போகிறோம் இப்ப நம்ம திருவண்ணாமலை போகிறோம் இது எந்த தலம் இது வந்து நெருப்பாக வெடிந்த தளம் நெருப்பு தளம் இது யார் வந்தாங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்ல அது மாதிரி வந்து சின்ன பிள்ளைகளை வச்சு நடிச்சுக்கா இருந்தா அதை நம்ம திருச்சி விடுவேன் என்ன இல்லை அது மாதிரி ஏன்னா பஞ்சபூர தலங்கள்லாம் என்ன தெரியுமா சரிங்களா அது போல சப்தஸ்தானம்னு அந்த பக்கத்தில் சொல்றது உண்டு திருவி ஆற்றை சுற்றி ஏழு அந்த ஊர்கள் என்ன அது இப்படியெல்லாம் தொகுப்பா இருக்கிற அப்படியே தெரிந்து கொள்வதா அப்படின்னு சொல்லுறதே பார்த்தோம் நம்ம இதுலே ரத்தன விநாயகர் கோயில் இருக்கு அங்கதான் இருக்காங்க சொன்ன சௌந்தரம் அங்கதான் இருக்காங்க அந்த கோயில்தான் ஒரு ஒரு சாதாரண ஒருவர் சைவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன உண்டோ நால்வர் பெருமக்கள் யார் சமயாச்சாரியார் யார் சந்தானாச்சாரியார் யார் எல்லாம் எழுதியிருக்காங்க பஞ்சபூஸ்தலங்கள் இறைவனுக்கு என்னென்ன மலர்கள் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படி எல்லாம் இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு ஒரு தர சுத்தி வந்தாங்கன்னா ஏறத்தாழ அந்த காலத்தில் நம்முடைய ஆர்மனாவில் சைவ பால அந்த சைவ பால பாடம் ஞாபகம் அது எழுதோட இன்னொரு அருமைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப அருமை நம்முடைய இலக்கியங்களிலேயே இலக்கியத்தை முடித்து அப்படியே கடை கட்டினவங்க தான் இளங்கோடிகள் இந்த கோலன் கண்ணிகை கதையை கேட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கோலன் கண்ணி வரலாற்றை இதுவரை கேட்டீங்களே கேட்ட உங்களுக்கு சொல்லுகிறேன் எதற்கு கவலைப்படாதீங்க துன்பத்துக்கு தோலாதீங்க தெய்வம் தெளிமின் தெய்வம் உண்டன்று தெளியுங்கள் தெளிந்தோர் தெய்வம் உண்டன்று தெளிந்திருக்கிற நாவக்கரசர் போன்றவரை எல்லாம் மதியுங்கள் அறமனை காமின் அல்ல கடிமின் இந்த அறவோர் அவை களம் அகலாது அணுகுமின் நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல நெறிகள் சொல்லப்படுகிற அவைக்கு தவறாம போங்க பிறவோர் அவைக்களம் பிழைத்தும் பெயர் காலையை அடி அடித்து வைக்காரு இளங்குடிகள் தான் ஈழமாயும் செல்வமும் யாக்கையும் நிலையா இதெல்லாம் ரொம்ப நாள் நிக்காதுப்பா உலனால் வரையாது ஒல்லுவது ஒடியாது செல்லும் தேத்துக்கு உருதுணை தேடுமின் இந்த ஆன்மா அந்த உடம்பெல்லாம் விட்டு விட்டு தனியா போகணும் அப்ப யாரும் துணை வர மாட்டாங்க அந்த மாதிரி போற தேயத்துக்கு உருதுணை தேடு மின் அதுக்கு என்னென்ன துணை தெரிஞ்சுக்க வேணாமா அப்ப யார் வருவா யார் வர முடியும் அது தெரிஞ்சப்பா மல்லல் மாஞ்சாலத்து வாழ்வி இப்படி வாழுங்கள் சொல்லி முடித்தது ஒரே ஒரு பேராசிரியர் இளங்கோடியான் போதாதுப்பா கேட்டதன் பதனாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பின்பற்றணும் பெரும்பாலவன் இளங்கோடியான் இது எழுதி வச்சிருக்கிறாங்க சொல்றேன் நாற்பது பேர் சைபர் அடிச்சு நாலு பேர் பார்ப்பாங்க சைபரை அடிச்சு விட வேண்டியதான் பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்கான் இதெல்லாம் அவனுக்கு கவனிக்குமா சைபர் அடிச்சுட்டு நாலு பேராவது பார்ப்போம் அப்படி ஒரு அமைப்பு என்ன பண்றது அதனால் இளங்கோழிகள் தான் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பாடு உண்டு வேற ஆரன் கம்பர் கம்பர்லாம் நடுப்புற எல்லாம் எல்லா நீ இவ்வளவு நீதிகளும் இருக்குது குவன் வாயிலாக வாயிலாகனா தொகு அரியாணி கரவார் விரவாடும் பெருமானி கரவாடும் மண்ணஞ்சற்கு அரியாணி இந்த உள்ள வெளியில ஒன்று இருப்பவர்களுக்கு என்னைக்குமே பெருமான் காட்சி தர அவன் வந்து அரிய விரவாடும் பெருமானி இந்த கல்லங்கபுடு இல்லாம வணங்கினா தானும் பேசுவான் அவன் யார் விடையேறும் வித்தகனை விடைமீது வருவான் அரவு ஆட சடை தாழ அங்கையினில் அகிலேந்து இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேன் அருமையான இந்த மாதிரி அந்த அருமையான பாசுரத்தை பாடி பெருமானை வணங்கினாராம் திருமுண்டில் புறத்தணிந்தார் கோயில் போயிட்டு வெளியில வந்தாராம் வந்து கையார்ந்த திருத்தொண்டு கழிய மிகவும் காதலுடன் எல்லா செந்தமிழ் மாலையும் பாடி இப்படி செய்த ஒரு பெரியவர் நாவுக்கிறது தான் உள்ளே போய் சென்று வாய் மட்டும் பாடுகிறது ஆனால் வெளியில் வருகின்ற பொழுது கையில உழவாரம் அங்க புல் பூண்டை செதுக்கின்ற பொழுது புல் பூண்டை செதுக்கின்ற பொழுதும் பாடிக்கொண்டேதான் செய்யும் அப்ப கை உழவாரம் செய்கிறது வாய் பெருமானை பாடுகிறது மனம் நினைகிற அப்ப மனம் மொழி மெய் ஆகிய மூன்றும் ஒருங்கு வேலை செய்யணும் அதற்கு ஏற்ப என்ன பதியம் பாட முடியும் என்று கேட்டா அமைப்பது பெரிய நீண்ட தாண்டகம் எல்லாம் உட்கார்ந்து உடவார பணி செய்து பாட முடியாது நல்ல நீட்டி பாடணும் அப்படி பாடுகின்ற பொழுது நீங்க அதெல்லாம் செய்ய நீண்ட பாடல வச்சுக்க முடியாது அல்லது பன்னோடு கோடி பாடுறமே அது மாதிரி சுண்ண சாந்தும் என்று பாடுறாரே அதுவும் பாட முடியாது திருவிருத்தம் ரொம்ப நீட்டா இருக்கும் அதுவும் பாட முடியாது அப்ப பின்ன என்ன பண்றாரு திரு குறுந்தொகைன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் இந்த மாதிரி ஒரு வாரம் பண்ணும்போது பாட கையிலையும் பணி செய்யலாம் பாயும் பாடலாம் அந்த மாதிரி சீர்மையுடைய பெண் இவர் ஒருத்தான் பாடினால் அதை வேண வைத்துக் கொண்டு அண்ணம் பாலிக்கும் பலம் பொன்னம் பாலிக்கும் என்று பாடும்போது நினைக்கிறேன் திருநெல்வேலியில் நான்காவது ஞாயிறு திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலி தான் நான்காவது எனவே இப்படியாக நம்முடைய பெருமான் செந்தமிழ்மாலை பாடி அந்த திருத்தொண்டம் செய்தாராம் சீர் வளரும் அதிர்கட்சி நகர்திருமே அறிமுதலாம் நீர் வளரும் சிலையவர்தாம் நிலவி உரையாலயங்கள் ஆர்வமுற பணி தேத்தி ஆய்ந்தமணி தமிழ் சொல் மலரால் சார் உருமாலைகள் சாத்தி தகுந்தொன்று செய்திருந்தாரு அங்க கூட எல்லா இடங்களிலும் தொன்று செய்யப்படாது இன்னும் சில இடங்கள் மொரட்டடம் அந்த இடத்த நான் சொல்றது தப்பு இல்லைங்களா உள்ளே போய் சாமி இருக்கிறதில் போய் தண்ணி எடுத்து அதை மூஞ்சியில் அடித்து அதை தூவி தூவிப்படுத்த தண்ணி த சாமி மூஞ்சியில் அடிக்கலாம தண்ணி ஏன்னா எல்லாம் நாங்கள் துடைக்கிறோம் சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு இப்படி ஒன்று அது நான் ஊர் பெயர் சொல்லலை பெரியவங்க செய்கிறது பெரியவங்க செய்யறீங்கிறாங்க யா புழவாரப்பணிங்கிறது கீழே தண்ணியினே ஊற்றி கழுவலா ஐயா சாமி கூடாதாச்சே அப்படின்னா தொட்டா என்ன அதுக்காக தினமும் தண்ணி அடிக்கிறது அப்படியே கூட என்ன பண்ணும் அப்படி லேசாக தண்ணி ஊற்றி துணியில எடுத்து இந்த ஒத்தி கிட்டி அந்த மாதிரி எடுக்கணும் ஊத்தி சத ஆடிச்சா அப்படி சில முரணர்கள் என்ன பண்றேன் புடவாரம் அது புடவாரம் எனவே இப்படி அந்நகரில் அவ்வண்ணம் அவன் துறையும் நாளின்கன் மண்ணு திருமார்பேரு வந்தணிந்து தொழில்பாடி அங்கிருந்து திருமார்பேரு சென்றாராம் சென்று சென்னிமிசை மதிப்புனைவார் மதிப்பதி பலமும் செந்திரங்கி துண்ணினார் காஞ்சியனை தொடர்ந்து பெறும் காதலினால் அது ஒரு பெரிய அமைப்பு இப்ப நாம கூட அது மாதிரி தங்கின ஊர்களை குறித்து கொண்டால் இப்போ இப்ப வழிபாடு இப்ப பல ஊர்கள் செல்வோம் ஆனா ஒரு ஊரை மையமா கொண்டு தங்கிடுவோம் இப்போ காஞ்சிபுரம் அங்கே தங்குறதுக்கு வசதி இருந்ததுன்னா அதை மையமாக கொண்டுட்டு அந்த ஒரு நாள் இந்த பிறகு வட ஒரு பத்து பன்னெண்டு கோயில் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நாளைக்கு தென் திசையில் பத்து பன்னு கோயில் ஆக மட்டும் காஞ்சி மாநகரம் அப்படி இருக்குது அப்படி இன்றைக்கி நம்ம வழிபாடுலாம் செய்துட்டு போகிறோம் அதுபோல் அவங்க செஞ்சுருக்குறாங்க காஞ்சியை தான் தங்கி ஆனால் இந்த ஒரு பல திருப்பதிகள் சென்று வழிபாடு நாளைக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிற பகுதியெலாம் வழிபாடு செஞ்சுட்டு இரவெல்லாம் காஞ்சியில் தங்கி இப்படியாக தங்கி பல ஆருமையானலாம் ஏகம் பண்கான் அவன் என்னத்தான் என போற்றி இது தாண்டகம் ஏகம்பன்கான் அவன் என்னத்தானி என்று முடிக்கிறார் பாகம் பெண் உருவானி பைங்கன் விடை உயர்த்தானி நாகம் பூ நுவந்தானி நலம் பெருகு திருமினித்தின் ஆகந்தோய் அணியானி அணிந்து பணிந்தின் குற்றாரு காஞ்சி இப்படி எல்லாம் இருந்து இங்கிருந்தவாறு திருக்கட்சி ஏகம் மம் பனிந்தேத்தி திங்களார் நெருக்க நெருக்க சவேசம் சடைக்கணிந்தார் நீடுபதி தொடனிவார் பருக்கை செஞ்சுளை பொழிதேன் வாயல் உழைக்கும் நாட்டிலை பருக்கைத்தன் கழிச்சொடியார் கழுக்குண்டின் பாங்கணிந்தாரு திருக்கழுக்குன்றத்துக்கு சென்றாராம் திருக்கழுக்குன்றத்துக்கு ஒரு காலத்து சொல்லுகிறார்கள் இப்ப அண்மையில கூட கேள்விப்பட்டேன் திருக்கழுக்குன்றம்தான் இந்த மலைவளம் வந்த இடத்துல முதல் இடமா பிறகுதான் திருவண்ணாமலைக்கு வந்ததுன்னு சொல்றாங்க திருவண்ணாமலைக்காரங்களுக்கு அதன் பிறகுதான் சார் இங்க எல்லாம் இப்ப தேவியாபுரத்தில் வர்றாங்களா நம்ம கல்லூரி பிள்ளைகள் அந்த திருக்கடுக்கு சொல்றது தான் நம்முடைய மைவாச பெருமானுக்கு குருநாதனுடைய காட்சியை காட்டினான் உணக்கிலாத மேல் வித்து மேல் விளை ஆமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய்க்கழு யாத்திரை திருக்கடுகுண்டம்லாம் போயிருக்கிறார் அப்படி திருக்கடுகுண்டம் போயிருக்கின்ற பொழுது உனைக்கிலாததோர் வித்து மேல் விளை ஆமல் ஒத்தவின் பக்கா சைவிசான் தங்க தான் போடுற இருவினை ஒப்புங்கிறது வந்தால்தான் சத்தினி பாதம்ங்கிறது ஒன்று வரும் இருவினை ஒப்புங்கிறது என்னது நன்மையினுடைய நன்மையோ தீமையினுடைய தீமையோ ரெண்டையும் ஒருங்கு ஒரே மாதிரி பாதி பாவிக்கிறது இருவினை ஒப்பு இருவினை ஒப்பு அதுதான் நம்முடைய திருவாரூர் செய்வாய் பிழை செய்வாய் நானோ நாயகமே எனக்கு என்ன தெரியும் நன்மை வந்தால் தீமை வந்தால் உனக்கு தண்ணி இந்த இருவினை ஒப்பை அருமையா திருக்குறள் சொல்லுகிறது ஆனா இருவினை ஒப்பு நம்ம தரு நன்றாங்கால் நல்லவா காண்பவன் அன்றாங்கால் அல்லற்படுவது நல்லது வரும்போது மட்டும் ரொம்ப இனிமையா ஏத்துக்கிறீங்கள தீமை வரும்போது சரிதான் இப்படித்தான் நம்ம செஞ்சதை ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் அதுக்கா துன்பட அதனாலு வருகின்ற பொழுது கேட்பான் நடக்குமா சார் நடக்குமா துன்பம் வரும்போது இருவனி ஒப்பு வேண்டும் என்று சொன்னார்களுக்கு அது எப்படி இருந்தால் வரும் என்பதை திருக்குறள் தான் சொல்லுங்க எப்படி செய்ய முடியும் நீ இன்பம் வரும் போது அதை இன்பமாக்கிறது அதை அதை பழகிக்க அதை பழகிட்டு நாளைக்கு துன்பம் வரும்போது துன்பமாக்கிறது அப்ப இன்பம் வரும்போது இன்பமாக்கறத கூடாது இன்பம் வரும்போது இன்பமாக்கிறது கூடாது இப்ப ஒரு ஊருக்கு போகிறோம்னா எதிர்ப்பு ராமாயணம் போகும்போது வேலூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க போகிறோம்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வாங்க வாங்க நம்ம அழைச்சிட்டு போய் அருமையா ஐயா நம்ம விட்டு வாங்க டிஃபன் சாப்பிடுங்க சொல்லிட்டு இட்லி வச்சு தோசை வச்சு பூரி வச்சு எல்லாம் வச்சு அன்னைக்கு சாப்பாடு வரும் போது என்ன கருத கூடாது இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காதயா எதிர்பார்க்காம ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி படாது சரி திருவருள் இன்னைக்கு எதுவாக கிடைச்சாங்க ரொம்ப நன்றியா வணக்கையா என்று சொல்லிட்டு வந்துடும் அப்படி இருந்தால்தான் இன்னொரு நாளைக்கு திருவண்ணாமலை போறி ஸ்டைன் எல்லாம் கடையிட போட கிடையாது ஒரு வாழைப்பழக்கடை கூட கிடையாது அவங்க போன அரியா நீ சரியா பன்னெண்டு மணிக்கு போனியா ஒரு வாழைப்பட கடை கூட இல்லையா நீ துணிக்க மாட்டோம் அப்போ இங்க நிறைய என்னென்ன இன்பம் வருகிறதோ இன்பம் வருகின்ற பொழுது ரொம்ப இன்பமாக்கிறதாம கொஞ்சம் மனசை பயன்படுத்திக்கிற பயன்படுத்திக்கிட்டு நான் துன்பம் வரும்போது துன்பமாறுவே இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் இளம் இதான் எருமினி ஒப்பு நன்மையும் நன்மையா அப்படி போய் தீமையும் இதெல்லாம் நல்ல அருமையான சமயத்தில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இப்ப சொன்னது வேற யாருமே இல்லையே இன்னைக்கு நல்ல வெள்ள கத்தியா நல்லா இது துவைச்சு கொடுத்துட்டாங்க போட்டு போது ஆஹா பூ மாறி துவச்சு பூ மாறி குளுக்காது அப்படி இருந்தா தான் நாளைக்கு சட்டம் போது இந்த இடத்துல ஒரு கரைட்டாங்க என்ன சார் என்ன சார் உள்ளத்துலதான் கரையை இருக்கக்கூடாது அதுல ஏதே இருக்குது சார் தான் போவ இன்பத்துள் இன்பம் விடையாதான் துன்பத்துள் துன்பம் கொடுதல் இல்லைன்னு அருமையான கோட்பாடு கோட்பாட் மனசுன்னா ஒருத்தனையை நொந்து கொள்ளவே மாட்டோமே அழகா தன்னுடைய ஆன்மா போயிட்டு இருந்தேன் அதுதான் இருவினை ஒப்புறது அவர் பேசாத எதுவுமே இல்லை திருவள்ளுவர் பேசாத ஒன்று இருக்கா இல்லதான் இவர் அந்த இருவினை ஒப்பெல்லாம் அங்க பார்த்தாராம் திருவான்மையூர் அங்கிருந்து சென்று திருக்கடுக்கு திருவான்மியூர் சென்னையில் ஒரு பகுதி திருவான்மியூர் மருந்து சேர்ந்து பெருவாய்வை தமிழ் பாடி அம்மருங்க தருவார்தம் கோயில் பல சார்ந்திரஞ்சி தமிழ் வேந்தர் மறுவாறு மலச்சோரை மயிலாப்பூர் வந்தறிந்தார் மயிலாப்பூர் அது நமக்கு தெரியும் மறை மலர் மா மாமையில் இருந்த மாடமிசை தரைவரசி திருமயிலை சங்கரனார் தாழ்வணங்கி உரை மலர் மாலைகள் அணிவித்து உடவார படையாளி திரைவலர் கறி போய் திரு ஒட்டியூர் திருமயிலை தெரியும் நல்ல திருமயிலை தான் இப்போதைக்கு நல்ல நடுவ ரொம்ப அருமையாக திருமயிலை என்றே அந்த ஊரில் ஸ்டேஷன் பேரில் போட்டிருக்கோம் ரொம்ப நல்ல தமிழ் நல்ல தமிழ் பறக்குமுறையில் இருந்து திருமையில் வரைக்கும் நல்ல அருமையாக இருக்கு அந்த குண்டம் ஆயுத சொல்ல தெரியாது நானும் ட்ரிபிளிக்கேணி மிக அழகாக அமைந்திருக்கிறத பார்த்த தெரியுதுங்கிற இடத்தை பார்க்கும் போது நம்ம நாலு ரூபா கொடுத்துட்டு ஏறோம் இல்ல இந்த திருமயிலைங்கிற தமிழ பார்த்தவனே மனமகிழ்ச்சி ஆகும் இப்போ இந்த திருமயிலை அதெல்லாம் அந்த காலத்துல இந்த ட்ரெயின் எல்லாம் காலம் திருமயிலை வந்து சென்று திரு வந்தாராம் ஒட்டி ஊர் வளநகரை வளநகரம் ஒடிமணி வீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் நறுங்கதலில் நிறைநாட்டி நறுங்கதல் நிறைநாட்டி பொற்குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொலிவித்து மற்றவரை எதிர்கொண்டு கொடு புக்கார் வழி தொண்டர் பாத்தீங்களா முன்ன காஞ்சிபுரத்தில் வரவேற்றார்கள் இப்ப திருவற்றியூரில் வழிபட்டார்கள் திருவற்றியூர் மக்கள் எல்லாம் இருந்து அருமையாக அவரை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய செய்வார்களாம் திருநாவுக்கரசரும் திருவற்றியூரம் இருந்த பெருநாகத்தின் சிலையார் கோபுரத்தை இறங்கி புக்கு ஒரு ஞான தொண்டருடன் ஒருகி பலம் கொண்ட அடியார் கருணாமம் தவிர்ப்பாரு கைதொழுது முன் வீழ்ந்த கருணாமம் தவிர்ப்பார்னர் பெருமானுக்கு என்னன்ன கருணாமம் தவிர்ப்பார் ஆமா இப்ப வந்து ஒரு இருந்து கணக்கு தோண்டி ஆனா வந்ததுனால என்ன பேரு சுந்தரமூர் ஜாதி பேர் வச்சுக்கிறேன் ஆனா இந்த பெயர் வந்து யாருக்கு எதுக்குரியது உடம்புக்குரியது உயிருக்கு என்னும் உயிர்தான் பெயர்லாம் உடம்போடு கூட்டிச்சுடும் போதுதான் மனிம இல்ல கூட உடற்கடிதனையோ உயிர்கடிதனையோ எதுக்கு மாளுவரே சில தத்துவங்கள் ரொம்ப அடிமையா சொன்னது உடற்கோ உயிர்கழுதனையோ உடற்கடிதாட்டினே இருந்தீங்க எப்படி உங்களை விட்டு அந்த உயிர் போச்சு நீங்க பிடிச்சு நினைச்சிருக்க வேண்டிதானே அப்ப என்ன தெரியுது உயிரும் நம்ம உடலும்